ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிம் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாநகம் நாம் நம்முடைய தர்மங்களை பார்த்து வர்ற வரிசையில் இந்த சமயம் சங்கரஜெயந்தி உத்சவசமயம் பகவத் பாதாச்சாரியாள் அவதாரம் பண்ணின தினம் சங்கரஜெயந்தி பகவத்பாதாச்சாரியால் அவதாரம் பண்ணினதைய நோக்கம் அவைகளை பற்றி நாம் கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும் அதாவது அத்தனை பேரும் சௌக்கியமாக இருக்கணும் அத்தனை ஜந்துக்களும் ஞானத்தை அடையணும் மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக சாக்ஷாத் பரமேஸ்வரனை பகவதாச்சாரியாள அவதாரம் பண்ணி நமக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணியிருக்கார் பல புஸ்தகங்கள் மூலமாகவும் அவரை ஸ்தாபனம் பண்ணின மட்டத்தில் உள்ள மட்டாதிபதிகள் சன்னியாசிகள் ஜீவன் முக்தர்கள் வழியாக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார் அதாவது நாம் ஒவ்வொருவரும் துக்கத்தை போக்கிக்க வேண்டியது அவசியம் நாம் ஒவ்வொருவரும் ரொம்ப துக்கத்தோடையே தான் இருக்கோம் துக்கம் இல்லாத மனுஷனே கிடையாது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு துக்கம் இருக்குது அந்த துக்கம் போகணும் இப்போ முதல்ல ஒரு கேள்வி என்னென்னா இந்த துக்கங்கிறது மனுஷனுக்கு இயற்கையாக உள்ளதா ஒரு காரணத்தினால் வந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி துக்கம்ங்கிறது சுவாபாவிகமாக ஆகந்துக்கமாக சுவாபாவிகம்னா இயற்கையாக உள்ளது ஆகந்துக்கம் அப்படின்னா ஒரு காரணத்தினால வந்தது இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த துக்கம்ங்கிறது சுவாபாவிகமானது இல்லை ஒரு காரணத்தினால் வந்தது தான் அப்படிங்குறதுதான் தீர்மானம் அதாவது இயற்கையாக உள்ளது கிடையாது ஒரு காரணத்தினால் வந்தது ஏன் இது இயற்கையாக இருக்கக்கூடாது ஏன்னா துக்கம் இல்லாத மனுஷனே இல்லையே மனுஷன்னு இருந்தான்னா அவனுக்கு துக்கம்ங்கிறது இருக்கு அப்போது அது இயற்கையாகவே இருக்கக்கூடியது அப்படின்னு வச்சுக்கலாமே எப்படின்னா இப்போ வெள்ளம் இருக்கு வெள்ளத்துக்கு திதிப்பு அப்படிங்கிற குணம் இயற்கையாக உள்ளது அதுபோல் இந்த மனுஷனுக்கு துக்கங்கிறது இயற்கையாகவே உள்ளது அப்படின்னு வச்சுக்கலாமே அப்படின்னா அது இயற்கையாக உள்ளது அப்படின்னு சொன்னால் அது போகவே போகாது துக்கம் இப்போ வெள்ளத்துக்கு திதிப்புங்கிற குணம் இயற்கையாகவே உள்ளது இப்போ அந்த திதிப்புங்கிற குணம் போகணும்னா அந்த வெள்ளம்ங்கிற பொருளே நாசமாகணும் அப்போதான் நாம் திதிப்பையும் அதிலிருந்து எடுக்க முடியும் அதுபோல் இந்த மனுஷனுக்கு துக்கம்கிறது இயற்கையாகவே உள்ளது அப்படின்னா இப்போ இவனே நாசமாகணும் அப்போது தான் துக்கத்தையும் முடியும் ஆனால் இந்த ஆத்மா மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஆத்மா ஆத்மாவுக்கு நாசம்ங்கிறது உண்டா அப்படின்னா நாசம்ங்கிறது கிடையாது நஜாயதே ந ஜாயத்தை நாயம் கதாச்சித் நாயம் பூத் பவித்தா நூயா அஜோனித்யாஸ்வத்தோயும் புராணோ நஹன்யத்தை ஹன்யமானே ஷரீரே ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்புங்கிறது கிடையாது முன்னே இருந்தது இப்போது இருக்குது அப்புறம் இருக்க போகிறது அப்படிங்கிற விவகாரங்களுக்கு அப்பாற்பட்டது எங்கும் இருக்கக்கூடியது எதிலும் இருக்கக்கூடியது எப்பொழுதும் இருக்கக்கூடியது நகன்யத்தே ஹன்யமானே ஷரீரே இந்த ஷரீரம் ஒரு நாளைக்கு அழியலாம் ஏன்னா அது ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆனது எந்த பொருளுக்கு உற்பத்தியே இல்லையோ அதுக்கு நாசம்ங்கிறது கிடையாது அப்போது ஆத்மாவுக்கு அழிவுங்கிறது கிடையாது அப்போது ஆத்மாவும் இருக்கும் அதோடு கூட துக்கமும் இருக்கும் அப்படின்னா அப்போ துக்க நிவர்த்திக்குன்னு எத்தனை நமக்கு சொல்லியிருக்கா உபாயங்கள் வேதங்களில் சாஸ்திரங்களில் மகான்கள்லாம் நமக்கு செய்து காண்பிச்சிருக்கா இவைகள்லாம் செய்கிறதுனால நமக்கு துக்கம் போகும் ஆத்மா நமக்கு பிரகாஷிக்கும் திரும்ப இந்த இறப்பு பிறப்புங்கிற சக்கரத்திலேருந்து நாம் விடுபடுவோம் அப்படின்னு அத்தனை காண்பிக்கிறது ஆகையினால இந்த துக்கம்ங்கிறது சுவாபாவிகமானது கிடையாது அது ஒரு காரணத்தினால் வந்தது தான் அப்படின்னு தீர்மானம் அப்போது இது என்ன காரணத்தினால வந்தது அப்படின்னு அடுத்த கேள்வி இந்த துக்கம்கிறது நமக்கு என்ன காரணத்தினால வருது அப்படின்னா சரீரம் வந்தால் துக்கம் வருது துக்கத்துக்கு என்ன காரணம் சரீரம்தான் காரணம் அதேனால தான் பெரியவெல்லாம் குறையத் நமஜன்மனி அப்படின்னு காண்பிக்கிறாள் இன்னொரு ஜென்மாக வராதபடிக்கு நாம் செய்துக்கணும் இன்னொரு ஜென்மான்னா சரீரத்தோடு சம்பந்தம் இந்த சரீரத்தோடு சம்பந்தம் நாம் வராதபடிக்கு செய்துண்டா இந்த துக்கத்துக்கு வழியே கிடையாது இப்போது இந்த சரீரம் எதனால் வருது அப்படின்னா நாம் பண்ணுற கர்மாக்கள்னாலே தான் நமக்கு சரீரம் வருது நிறையா கர்மாக்கள் பண்ணுறோம் முன்ன நிறையா பண்ணியிருக்கோம் அந்த கர்மாக்கள் மூணு விதமாக பிரிச்சிருக்கா அதாவது புண்ணிய கர்மாக்கள் பாபகர்மாக்கள் புண்ணியமும் பாபமும் கலந்து மிஸ்ரகர்மானு மூணாக இருக்குது சுத்தமான புண்ணிய கர்மா பண்ணுறதுனால நமக்கு தேவாதி சரீரம் நமக்கு கிடைக்கும் சுத்தமான பாபகர்மாவே ஒருத்தன் பண்ணிகிட்டு இருந்தான்னா அவனுக்கு நரக்கசரீரம் கிடைக்கும் புண்ணியமும் பாபமும் கலந்து மிஸ்ரகர்மாவை பண்ணுறதுனால தான் இந்த மனுஷரீரம் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காள் சுபைர் ஆப்னோச்சி தேவத்துவம் நிஷித்தைர் நாரகீம் உபாபியாம் புண்ணிய பாபாபியம் மனுஷம் லபத்தேவசா அப்படின்னு நமக்கு காண்பிச்சிருக்கா சுத்தமான புண்ணியகர்மா பண்ணுறதுனால தேவாதி சரீரமும் நமக்கு கிடைக்கும் சுத்தமான பாப்பகர்மா பண்ணுறதுனால நரகசரீரம் நமக்கு கிடைக்கிறது கலந்து புண்ணியமும் பாபமும் கலந்து பண்ணுற கர்மாக்கள்னாலே தான் இந்த சரீரம் இந்த மனுஷரீரம் நமக்கு கிடைக்கிறது அப்போது இந்த கர்மா தானே காரணம் அப்போ கர்மாவை விட்டுடலாமா அப்படின்னா கர்மாவை விடுறதுங்கிறது சாத்தியமில்லாத காரியம் நாம் கர்மாவை விடுறதுன்னா உடனே என்ன நினப்போம் அப்படின்னா சந்தியாவந்தனத்தை விட்டுடுறது சிவ விட்டுடுறது ஜபங்களை விட்டுடுறது இதை தான் முதல்ல நினப்போம் கர்மானால் அப்படி இல்லை கர்மானால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவுகளும் கர்மானு தான் பேர் கை கால்கள்னால பண்ணுறது மட்டும் கர்மா இல்லை கை கால்கள்னால் பண்ணுறது வாக்குனால பண்ணுறது மனதுனால பண்ணுறது கை கால்களை சும்மா வச்சு நோக்காண்டிருந்தா கூட மனசு ஏதோ ஒன்று நினச்சிகிட்டே இருக்கும் ஒரு நிமிஷத்தில் அமெரிக்காவுக்கு போயிடும் ஒரு நிமிஷத்தில் ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு நிமிஷத்தில் இந்தியாவுக்கு வரும் இந்த மனது ஏதோ ஒன்று வேலை செஞ்சுகின்றே இருக்கும் அதுக்கு தான் கர்மானு பேர் ஒரு ஒரு நான் கர்மா பண்ணாமல் சும்மா இருக்கேன்னு சொன்னான்னா அது வெறும் பேச்சுன்னு அர்த்தம் என்ன பகவான் நஹிகஷ்டித் க்ஷணம் அப்பி ஜாதுஷ்டத் தியகர்மக்கருது அப்படின்னு ஒரு க்ஷணம் கூட ஒருத்தனாலேயும் ஒரு கர்மா பண்ணாமல் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதேனால நான் ஒரு கர்மா பண்ணாமல் சும்மா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால்னா அது வெறும் பேச்சு அப்படின்னு நமக்கு காண்பிச்சிருக்கா அதுதான் பகவத் பாதாச்சாரியாள் ஒரு இடத்துல சொல்கிறபொழுது நசதி சமயர்ஷனை ஜன்மபிராயணையோர்தராலே காமியப்பிரிஷித்தையோ சர்வாத்மனாவர்ஜனம் கேனித் பிரதிஜாத்தம் சக்கியம் சுனிபுணாநி சூக்மாபராததர்சனத் அப்படி இது காண்பிச்சிருக்கார் அதாவது நான் ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னா அது வெறும் பேச்சு அதில் ஒன்றும் பலம் கிடையாது ஏன்னா சுனிப்புணா நாம் அப்படி சூக்மாபராத தரிசனா எவ்வளோ கெட்டிக்காரனாக இருந்தாலும் ஏதோ ஒரு தப்பு நடந்து போயிடும் அவனால் ஆகியனால பிறந்ததுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் நான் வெறும்னா ஒருத்தன் இருக்கேன் ஒரு கர்மாவும் பண்ணாமல் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது அது ஒன்றும் ஒரு கதை தான் அது அப்படின்னு சொல்லியிருக்க அதனால் கர்மாவை விடுறதுங்கிறது சாத்தியமில்லை அதை பண்ணிகிட்டே இருக்கணும் ஆனால் ஞானத்துக்கு நாம் முயற்சி பண்ணணும் ஜானத்தை நாம் அடையணும் பிராக்ன விஜானாத்தி சோக வேதாந்த சித்தாந்தா சோகம் என்றால் துக்கம் பிராஜ்நா அப்படின்னா அந்த மோக்ஷம் பிராஜ்ய விஜனாத்தி ஷோக விச்சேதா மோக்ஷத்தை நாம் அடைஞ்சால் இந்த துக்கம்கிறது போயிடும் இதுதான் வேதாந்த சித்தாந்தா இதுதான் நம்முடைய வேதாந்தத்தினுடைய சித்தாந்தம் அப்படின்னு காண்பிச்சிருக்க நாம் ஞானத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும் இந்த ஞானத்தை அடையிறதுக்கு நமக்கு நல்ல குரு நமக்கு கிடைக்கணும் குருவனுடைய அனுகிரகம் இல்லாட்டால் நமக்கு இந்த ஜானங்கிறது கிடைக்காது அப்படி நமக்கு குருவாக கிடைச்சவர் பகவத் அவருடைய அவதார தினம் வருது சங்கர ஜெயந்தி அவர் நிறையா கிரந்தங்கள் புஸ்தகங்கள் பண்ணி நிறையா இடங்களில் பிரச்சாரம் பண்ணி உபனிஷத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்கார் உபனிஷத்தினுடைய அர்த்தத்தை நமக்கு எடுத்து கொடுத்துருக்கார் எசன்ஸாக கொடுத்துருக்கார் அதை நாம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அதற்கு நமக்கு குருவுனுடைய அனுகிரகம் கட்டாயம் தேவை அப்படி நமக்கு குருவாக விளங்குகிறவர் பகவத் பாதாச்சாரியால் அவருடைய அவதார தினம் வருது இன்னும் அவருடைய பெருமைகளை அடுத்த உபன்யாசத்துலேயும் பார்ப்போம்